வணக்கம் நச்சினியின் நித்தம் ஒரு முத்து என்று ஆரியப்பட்டா என்ற வானியல் அறிஞரை பற்றிய சில குறிப்புகள் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் கசுமபுரா என்ற இடத்திற்கு அருகில் நாலந்தா பல்கலைக்கழகம் என்ற பெயரில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் இருந்தது இந்த கசுமபுரா என்பது இன்றைய பீகார் தலைநகர் பாட்னா என கருதப்படுகிறது நாலந்தா பல்கலைக்கழகத்தில் அன்று விசேஷமான நாள் அன்று கிபி நானூற்று ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நண்பகல் பனிரண்டு மணி வளாகத்தில் பல்கலைக்கழக மணி ஒழிக்கிறது வேத மந்திரங்கள் எதிரொலிக்கின்றன படித்தவர்கள் நிறைந்து இருக்கிறார்கள் மாணவர்களும் கொழுமி இருக்கிறார்கள் இருபத்தி மூன்று வயது நிரம்பிய ஆரியப்பட்டா என்கிற இளம் வானியல் அறிஞர் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு வருகிறார் அங்கிருந்த மேஜையில் எழுதுவதற்கு தேவையான உபகரணங்கள் இருக்கின்றன முன் அமர்ந்து முதல் எழுத்தை எழுதுகிறார் அவர் மீது மலர் ஆசிர்வாதம் செய்தனர் பெரியவர்கள் அவர் எழுதியது என்ன ஆரியப்பட்டியா என்ற வாணியல் நூல் இன்றைய கேரளாவில் கிபி நானூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆரியப்பட்டா பிறந்ததாக கணித்துள்ளனர் சிலர் இவர் ஆந்திர பகுதியில் பிறந்ததாகவும் கருதுகிறார்கள் தனது கல்வியை நிறைவு செய்வதற்காக ஆரியப்பட்டா நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வந்தார் அந்த காலத்தில் அதுதான் மிகப்பெரிய கல்வி மையமாக இருந்தது ஆரியப்பட்டா எழுதிய நூல் மிகவும் முக்கியமானது என்று அங்கீகரிக்கப்பட்டது இதையடுத்து அன்றைய குப்த சாம்ராஜ்யத்தின் மன்னர் புத்த குப்தர் ஆரியப்பட்டாவை நாளந்தா பல்கலைக்கழகத்தின் தலைவராக நியமித்தார் பூமி உருண்டையானது என்றும் அது தனது சொந்த அச்சில் சுழல்கிறது என்றும் முதலில் கூறியவர் ஆரியப்பட்டா என்கிறார்கள் பூமி சுழல்வதால் தான் இரவும் பகலும் ஏற்படுகிறது என்றார் நிலா இருள் நிறைந்தது ஆனால் அது சூரியனின் ஒளியால் பிரகாசிக்கிறது என்றார் இந்து மதத்தில் கூறப்பட்டிருப்பதைப் போல ராகு ஒழுங்குவதால் சந்திர கிரகணமும் நிகழவில்லை பூமி மற்றும் நிலவின் நிழல்தான் கிரகணம் ஏற்படுவதற்கு காரணம் என்றெல்லாம் அறியப்பட்ட முன்னோடியான கருத்துக்களை முன்வைத்தார் ஆனால் பூமி தான் மையத்தில் இருப்பதாகவும் சூரியன் உள்ளிட்ட மற்ற கோள்கள் அதை சுற்றி வருவதாகவும் நம்பினார் பை எனப்படும் கணித எழுத்தை தோராயமாக முதன் முதலில் மதிப்பிட்டவர் அறியப்பட்டார் பை என்பது விகிதமுறா எண் என்ற முடிவுக்கு அவர் வந்தார் நூறோடு நாளை கூட்டு பிறகு அதனோடு அறுபத்தி இரண்டாயிரத்தை கூட்டு இந்த விதிமுறையில் இருபதாயிரம் விட்டம் கொண்ட ஒரு வட்டத்தின் அளவை மதிப்பிடலாம் என்கிறார் பை என்ற எண்ணின் அளவுக்கு இணங்க தன்மையை ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில்தான் ஐரோப்பியரான ஜோதனா ஹென்ரிச் என்பவர் கண்டறிந்தார் இது தவிர கணிதத்தில் மேலும் பல புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இவர் சொந்தக்காரர் தனது முதுமை காலத்தில் இன்னொரு நூலையும் இவர் எழுதினார் அது ஆரியப்பட்டா சித்தாந்தம் என்று அழைக்கப்படுகிறது நட்சத்திர நகர்வுகளை கணக்கிட்டு எழுதப்பட்டது இந்த நூல் இந்து மதத்தில் இவருடைய கணக்கை கொண்டுதான் பஞ்சாங்கம் தயாரிக்கப்படுகிறது விழாக்களுக்கும் பண்டிகைகளுக்கும் நல்ல நேரம் குறிக்கப்படுகிறது அந்த அளவுக்கு இவருடைய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தியுள்ளார்கள் ஆனால் அவருக்கு பின்னால் பிறந்த மேற்கத்திய அறிஞர்கள் அறிவியல் பூர்வமாக தமது கண்டுபிடிப்புகளை வரையறுத்தனர் நன்றி வணக்கம்